உலக தமிழர்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நற்றினை இணைய வானொலியில் தங்களது திறமையை வெளிக்காட்டுவதற்காக அணிவகுத்து அறிவிப்பாளர்கள் அறிமுகத்தை உங்களுடன் இங்கு பகிர்வதற்காக இணைந்திருக்கிறார்கள் கண்ணகி மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்க இன்று முதல் நற்றினையில் உங்கள் குரல் மேடம்ளால வந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நன்றிங்க சார் நீங்கி மாவட்டம் அதாவது நீல மலர்கள் நீலகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்து அங்க ஒரு குக்கிராம காமராஜபுரம் அப்படிங்கிறது அங்க தான் நான் பிறந்தேன் ரொம்ப அழகான ஊர் அது அந்த ஊர்ல தான் நான் பிறந்தது அதுக்கப்புறம் திருமணமாகி இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அகில இந்திய வானொலியில பகுதி நேர அறிவிப்பாளராக இருந்தேன் அந்த அறிவிப்பாளர் பணி வந்து எப்படி கிடைச்சிதுன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு வானொலிங்கிறது எப்படின்னா உயிரோட உணர்வோட கலந்த ஒன்னாயிடுச்சு அப்போ அந்த தொலைக்காட்சி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வானொலிங்கிறது கிராமங்களில் உயிர் மாதிரி எப்பவுமே காலையில எந்திரிச்சதுமே பாசறதுக்காகட்டும் எந்திரிச்சதுமே காலையில ஆறு மணிக்கு வானொலி எப்பவுமே நம்ம ஆன் பண்ணிடுவாங்க இளம் வயதுல நீங்க எந்த வானொலியும் அதிகமாக விரும்பி கேட்பீர்களா அப்ப வந்து அகில இந்திய வானொலி தாங்க சார் அப்போ இந்திய வானொலி வானொலி இலங்கை வானொலியும் கொடுப்பாங்க இடையில இடையில அகில இந்திய வானொலி இல்லா எல்லா ப்ரோக்ராமுமே இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சி தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னா அந்த இடையில வந்து ஹிந்தி நியூஸ் வந்தா கூட அப்ப கூட நாங்க வந்து ஆஃப் பண்ண மாட்டோம் தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் அப்ப வந்து தமிழ் நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஈவினிங்ல ஒரு ஆறு மணிக்கு மழைய தூங்கும் அதெல்லாம் கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படியே ஒரு வானொலியோட ஒன்றி போன மாதிரி இருக்கும் எப்போவுமே அதுல காலையில் ஒரு புதினத்தொடர் படிப்பாங்க அது வந்து கேட்டுட்டு தான் நான் ஸ்கூலுக்கே அப்போ அதுல வர்றவங்கெல்லாம் வந்து ஒரு கதாநாயகன் கதாநாயகிகள் மாதிரி தான் எனக்கு ஒன்றிய ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நான் அப்படி ஒரு கனவுல அப்படி அந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டு அது கேட்பேன் எப்போவுமே உங்களை கவர்ந்த அறிவிப்பாளர் யாருங்கம்மா அந்த கால எனக்கு தாமரை சந்திரன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பாக்ய மணன் சாரு எல்லாருமே பிடிக்கும் பாக்யலட்சுமி ராஜேந்திரன் எல்லாமே சீனியர் சீனியர் சூலூர் கணேஷ் சார் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே ஒவ்வொரு இது உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி அதாவது நீங்க விரும்பி கேட்ட ரேடியோ வானொலி நிகழ்ச்சி எதுக்கு ஆ வானொலி நிகழ்ச்சியில் அத தாங்க சார் புதின தொடரில் வந்து திரிபுரா சுந்தரி கமல் மேடம் வந்து படிப்பாங்க காலையில் எப்போவுமே அவங்க படிக்கும் போது அந்த அந்த புதினத் தொடர் கூடயே நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதையே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அது புதின தொடர் மாதிரி இருக்காது அது ஒரு கதை மாதிரி இருக்கும் அப்படியே அந்த மாடலேஷன் ஆகட்டும் ரொம்ப அழகாக படிப்பாங்க அப்புறம் காலையில் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளில் வந்து பாக்யமனாலன்னு சார் பேசுவார் எப்போவுமே அவர் வந்து அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக கொடுக்காம அதுல வந்து பல குரல் எல்லாம் மாற்றி ஒரு ரெண்டு பேர் அது வந்து யாரோ பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்து நான் நவுன்சரா செலெக்ட் ஆகி அங்க ஆளுநர் போகும்போதா தெரிஞ்சுது எனக்கே தெரிய கனவாக இருந்திருக்காங்க இல்லீங்களா காலம் இந்திய வானிலை இரண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இடையிலடையில கொஞ்சம் என்னால போக முடியல ஆனா 13 வரைக்குமே ஒரு இது போயிட்டே இருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டையா வந்து பணம்ங்கிறது வந்து அமையும் போது நிரந்தரமா நமக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணுங்கறதுக்காக வேண்டி நானு இந்த தமிழ்நாடு தேர்வாணையம் மூலமா ன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதில் குரூப் டூல செலக்ட் ஆனேன் அது செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு அகில இந்திய வானொலிக்கு போக முடியல அதுக்கு பெரிய மிகப்பெரிய இருந்தது நீங்களுக்கும் புதன்கிழமை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நற்றினை சாரல் வழியாக எல்லா நேர்களையும் சந்திக்க போறேன் ஒவ்வொரு புதன்கிழமை மதியம் 8:00 முதல் 9:00 1 மணி நேரம். ஆமாம் சார். கலக்க போறீங்க. தொண்டிப்பா. மாල්티க்கா என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்க வழங்கலாம் அப்படினு உங்களுக்குள்ள ஒரு முடிவெச்சி இருக்கீங்க அம்மா. எனக்கு இப்போ என்னன்னா இப்போ பாடை பாடல்களும் குடுக்கலாம். எப்பவுமே வந்து இப்போ மெலodies பாத்தீங்கன்னா இளையராஜா சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஒரு கவளையோ என்ன என்ன மனநிலையில இருந்தாலும் என்ன ஒரு கவலையான நிலையில இருந்தாலும் ஒரு பேருந்துல போக போனாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் அந்த பாடல் வந்து நமக்கு போது மறந்து அது உள்ள போயிடுவோம் இதுல தமிழ்ல பாத்தா தமிழ பொதுவாக அனைத்து மொழிகள்லயும் நிறைய இணைய வானொலிகள் அப்படிங்கறது நிறைய வந்துட்டு இருக்கு இல்லீங்களா அதனோட போட்டி போட்டு நட்டினை அப்படிங்கறது என்ன புதுசா நீங்க சாதிக்க போறோம் நினைச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க கண்டிப்பா சாதிக்கலாங்க சார் அப்போ எத்தனை இப்போ எத்தனை இயக்கம் வந்திருக்கு அப்படின்றதுல இப்போ நிறைய நிறைய இணையவானொலி இருக்கு அதுல வந்து நம்ம ஒரு தரமான அதாவது எப்படி சொல்றதுன்னா பிரைவேட்டு பண்பலையும் கேட்டிருப்பீங்க நீங்க அகில இந்திய வானொலியோட சேர்ந்த ரெயின்போ பண்பு அந்த ஒரு வார்த்தைக்கு தகுந்த மாதிரியே ஒரு தரமான நிகழ்ச்சி கொடுக்கும் அதுக்குன்னு தனி நேயர்கள் இருக்கதா செய்யறாங்க நன்றி சார் ஒவ்வொரு வாரமுமே நான் லட்சணை சாரல் வழியாக எல்லா நேர்களையும் சந்திக்க போறேன் நான் அவங்களை சந்திக்கிறதுக்கு தயாராயிட்டேன் அவங்களும் கண்டிப்பா நிச்சயமா தயாரா இருப்பாங்க எனக்கு <laughs> புதன்கிழமை um, <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> பாடல்தான் இந்த பாடல உம் எவரும் சொல்லாமலே பாடுது இந்த காலாது போல நிலையா நினைவில் வரும் மரங்களே எங்கள் வந்து தீண்டும்போது என்ன வண்ணமோ மனசுர திங்கள் வந்து காயும்போது என்ன எண்ணமோ நனசுர வந்து வந்து எனக்கு வார்த்தைகள் எல்லாம் நீங்க பாடுபோனீங்கன்னு லிரிக்ஸ் வந்துடுச்சு ஆனா இந்த பாட்டு நெலிமாவே அது அவங்களுக்கு வந்து அந்த வண்ணங்களோட இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவ்வளோ இதுவா அவங்க உணர்வாங்க அந்த பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இளையராஜாவோட நல்லயா பாடுறோம் يعني कि अमाउंस தேந்து பாடி இருக்காங்க நல்ல அருமையான பாடல் ரொம்ப நல்ல அவங்க பாடுறதை விட நீங்க பண்றது என் மேல ரொம்ப நல்ல இருக்கு ரொம்ப திரப்பா இருக்கு ஓகே எங்களுக்கெல்லாம் அந்த பாடலை வந்து தொடர்ந்து கேட் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் சார் நன்றி சார் நன்றி வணக்கம்